ம் கந்தோ மாநம்ாவீஸ நம் விதைர்வேதப்பாரகைசத்து ஜிஹா் சரஸ்வத்தி திணா மூஷிக்கேந்திராயத்திரம் ீங்கஷிராபி நி ஸ்ரீதத்தேவியூத்தீராமிருஷ்ணம் சதாசிவேந்திரமுண்டம் அஸ்மருசனாச்சம மேவிரவிணம் மேவே சுவோது வியகோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோம ீஹரிம் பரமானம் உபேஷ்டரோ காரணம் தம் நமியாவது அஹம் விக்கீனாஸ் देहो विकारवान, इति देह तया पुरुषलक्षणं, எுத்த புருஷலட்சீத்திமூன புச்சாரியர் தொடர்ந்து ஆத்மான விவேகத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் ஸ்ருதி பிரமாணத்தை கொடுக்கிறார் இதுவரையிலும் ஸ்ருதியை பேஸ் பண்ணி இருக்கிற யு யுக்தி சொன்னப்பட்டது அதாவது ஆத்மாவோட லக்ஷணம் இப்படி இருக்குது அனாத்மாவோடய லக்ஷணம் இப்படி இருக்கு அனாத்மா உடம்பு ஆத்மாவோடய இது லக்ஷணம் இப்படிப்பட்டதுனால எப்படி ஆத்மா தேகமாக இருக்க முடியும் கடைசியாக நம்ம பார்க்கறது இதுதான் விசாரம் இதை காட்டிலும் அஜானம் என்னம் இருக்கு இதுதான் ஞானம் இப்படி ஒரு ஒருத்திலேயே ஒரு இதுலேயும் ஸ்லோகமாவது நமக்கு கடைசியில் வை வந்தது விசார சோஜமே திருஷகா விசார சோயிருஷா அப்புறம் இந்த கடைசியா நேற்றுக்கு முடிக்கிற போது விமூடேன அப்படிங்கிறது வந்து அர்த்தம் இல்லை விமூடேனு சொன்ன அதாவது சாஸ்திர விசார குசலேன மூடத்தனம் இல்லாதவர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி புரிஞ்சுக்கணும் கர்த்தரி திருத்தியாம்பாங்க இந்த திருத்தியா விபக்தி வந்து கர்த்தாங்கிற அர்த்தத்துல விமூடை விமூடைகி நிர்ணயித்தம் விமூடேன நிர்ணயித்தம் அதாவது சாஸ்திர அர்த்த விவேக குசலாக சாஸ்திரார்த்தத்தினுடைய இப்ப சாஸ்திரார்த்தத்தை நன்றாக பகுத்தறிஞ்சு சொல்லக்கூடிய பெரியோர்களால் விசேஷேன நிர்ணயித்தம் நன்றாக சொல்லப்பட்டது இன்னொரு பாடம் இருக்கு விஷுத்தேன ஆனா அந்த ரீடிங் வந்து அதை விட ஒரு பாடம் இருந்தாலும் விமூடேனன் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இன்னொரு மீனிங் தான் சொல்லணும் விமூடே நிர்ணயித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாஸ்திரத்துல ஸ்ரத்த இல்லாதவனுக்கு சொல்லலை சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு சொல்லப்பட்டது ரெண்டு மீனிங் சொல்றோம் விமூடேனா பண்டித்தர்களால்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி விமூடே நான் பிரிச்சு இது இவர்களுக்கு மூடர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல மூடர்களுக்குன்னா யாரு சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்டது அர்த்தம் ஆனா நீங்க முதல் அர்த்தத்தையே எடுத்துக்கிறது நல்லது விமூடேன அப்படின்னா பண்டிதைஹி பண்டிதர்களால் சாஸ்திரமறிந்த பெரியோர்களால் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற போது இந்த உடம்பாக எப்படி ஆத்மா இருக்க முடியும் அடுத்தது அடுத்த ஸ்ருதியை கோட்பன்று சர்வம் புருஷ ஏ வேதி கேக்கூசி அப்ப கம் சே குமா இன்னொரு சொல்றர் இப்போ சொன்னது எஸ் மாறம் நான் சொன்னார் எஸ்மரம் இப்போ என்ன சொல்றேருஷ் உச்சி புருஷி சூப்பராக உச்சியத்தே அப்படி போட்டுக்கலாம் ஸ்ருத்தியா ஸ்ருத்தியா வேதத்தில் வேதத்தினால் அர்த்தம் வேதத்தினால் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ருதியினால் புருஷ சங்கீதே சூக்தே புருஷன் என்ற குறியீட்டுடன் கூடிய சூக்தத்தில் சூக்தம்னா ஸ்தோத்ரம் சுஷ்டு உக்தம் சூக்தம் நன்கு உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் புருஷன் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிற புருஷசூக்தத்தில் அந்த சூக்தத்துக்கு பேரே புருஷசூக்தம்னு பேர் வேதத்தில் ஒரு போர்ஷன் அது அதில் சொல்லப்பட்டிருக்கு சஹசிரசீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் சபூமிம் விஸ்வத்தோத்வா அத்தியிருஷ்டுலம் புருஷயே வேதகம் சர்வம் புருஷ அனைத்தம் புஷணே புருஷன்னு ஆத்மே இவை அனைத்தும் ஆத்மேத்தியமே புருஷசி சூக் அப்படிசர் புருஷா எச்சு சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்ம இவை அனைத்தும் இவை அனைத்தும் ஆத்மாவின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம் இவை அனைத்தும் ஆத்மாவின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற போது கதம் புமான் தேக கியாத் அதாவது வரையறுக்கப்படாதவனா இருக்கான்னு சொல்லியிருக்கு ஆத்மா வரையறுக்க இதம் சர்வம்னு சொன்னா என்ன அர்த்தம் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதவனாக எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் வியாபித்திருப்பவனாக படிச்சோம் இல்லையா வியாபகம் சர்வ வியாபித்திருப்பவனாக இருக்கிறான் அந்த புருஷன் சொல்ற போது இந்த சரீரம் மாத்திரம் எப்படி ஆத்மாவா இருக்க முடியும் எல்லா சரீரமும் ஆத்மாதான் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா சரீரம்னா நர்த்தம் எல்லா சரீரங்களும் அதில் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன எல்லா சரீரத்தையும் வியாபிச்சிருக்கிறான் கதம் புமாந்தேக எப்படி உடலாக மட்டும் ஒரு உடலாக மட்டும் புருஷன் இருக்க முடியும் புருஷன் பல அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கலை வேதம் சொல்கிறது புருஷா ஏக உத்தம புருஷஸ்தரமாத்மேத்யுதாஹோலோகத்திரயமாவிசிய விபர்த்தியவிய ஈஸ்வர பதினஞ்சாவதுஅத்தியாயம் கடைசியில் இருக்கு கஷரபுருஷன் அக்ஷர புருஷன் புருஷோத்தமன் விவேகம் பண்ணி அங்கே தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது கதம் புமான் தேக எப்படி ஆத்மா இந்த சாதாரண அழிஞ்சு போகிற உடலாக இருக்க முடியும் மாறுகிற அழிஞ்சு போகிற உடலாக எப்படி இருக்க முடியும் நான் நான் நான் மாறுகிற அழிந்து போகிற உடல் உடலை நான் வியாபித்திருக்கிறேன் அதே சமயம் உடலுக்கு வேறாக நான் இருக்கிறேன் வெளிச்சம் மறந்துடவிடாது கையை வியாபித்திருக்கிறேன் கைக்கு வேறாக வெளிச்சம் இருப்பதை போல நான் உடலை வியாபித்திருந்தாலும் எல்லா உடல்களையும் வியாபித்திருந்தாலும் அனைத்து உடல்களுக்கும் வேறாக இருக்கிறேன் அலைகளை வியாபித்திருந்தாலும் தண்ணீர் அலைகளுக்கு கொஞ்சம் கடினம் தான் அது வேறானது ஜல் வெளிச்சம் மாதிரி சொல்ல முடியாதது அலைங்கிற சொல் கற்பனை சொல் தண்ணீர் மட்டுமே அங்கு இருக்கிறது தண்ணீரே அலையாக காட்சி அளிக்கிறது திருஷ்டாந்தம் விஷயம் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் கசம் சாத் தேக இது புருஷ சூக்தம் பிரமாணம் ஆத்மா சரீரம் அல்ல ஆத்மா வரையிருக்கப்பட்ட உடலல்ல அல்ல நான் வரையறுக்கப்பட்ட உடல் அல்ல அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் ரெண்டாவது பிரமாணம் புருஷசூக்தம் அடுத்தது இன்னொரு அசங்க புருஷப் பிரோக்திருகதேபிச்ச அனந்தமலசம்ச்ஷ்ட அசங்க புருஷ் अपिच அனந்தமலி அப்பிச்சா பிருகதாரண்யக்கே பிச்சான் இல்லையா அப்பிச்ச மேலும் பிருகதாரண்யக்கே பிருகதாரண்யக்கே புருஷ அசங்கா புரோக்தா பிருகதாரண்யக்க உபனிஷத்தில் புருஷன் அசங்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே புருஷன்னு சொல்கிறீங்களே அப்போ எல்லாம் புருஷன் தானே எல்லாம் வந்து புருஷன் எல்லாத்துலேயும் அசங்கமாக இருக்கான் அசங்கம்னா என்ன அர்த்தம் ஒட்டாம பற்றாமல் இருக்கிறான் வெளிச்சம் கையோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஒட்டாமத்தா இருக்கு கையில இருக்கிற அழுக்கு வெளிச்சத்துக்கா வெளிச்சம் வெளிச்சத்துக்கு போகுமா கையில ஏதா அழுக்கு இருந்ததுன்னா அந்த வெளிச்சம் ரேகை வந்து வெளிச்சத்துக்கா போகும் கையை சேர்ந்து அது மாதிரி உடம்புனுடைய குணங்கள் எதுவும் ஆத்மாவுக்கு கிடையாது ஆத்மா அசங்கம் இந்த புருஷ சப்தத்தையே எடுத்துட்டு இருக்கார் ஆக புருஷ சப்தத்தையே எடுத்துக்கொண்டு பேசுறார் நம்ம பார்த்துட்டோம் பூரையதி சர்வம் இது புருஷா புரி உஷதி வசதி இது புருஷகா சரி அசங்க இப்ப பற்றற்ற ஒட்டாமல் இருக்குன்னு அர்த்தம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கிறது அதனாலதான் நம்ம இதெல்லாம் படிக்க படிக்க என்ன ஆகும் நம்ம உடம்போட நம்ம நம்ம உடம்பையே நாம் புறப்பொருளா பார்க்கறதுனால புஸ்தகத்தை எப்படி புறப்பொருளா பார்க்குறோமோ அப்படி நம்ம உடம்பு மனசையே நம்ம புறப்பொருளா பார்க்கறதுனால அதோட நாம ஒட்டிக்க மாட்டோம் புஸ்தகத்தை பார்க்கறனா புஸ்தகத்தோட ஒட்டிக்கிறது இல்லை வேணா அபிமான மனசுல வரலாம் இது என்னோட புஸ்தகம் இது ஏதாவது கீழ்ச்சுட்டாங்கன்னு சொன்னா உடனே எனக்கு துக்கம் வரலாம் ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப அதுக்குதான் அபியாசம் பண்ணணும் விவேகம் வைராக்கியம் எல்லாம் சொல்லிருக்கு ஆகா அந்த இதுலேயே வந்துடும் அதெல்லாம் அப்புறம் இந்த தத்துவங்கள்லாம் படிக்கிற போது உடம்பு மனசுக்கு எனக்குமே சங்கம் கிடையாது அது என்ன சேர்ந்திருக்கு அது ஆக்துக்கம் சுவாபாவம் இந்த சரீரம் மனசும் இதெல்லாம் வந்து எனக்கு ஆகந்துக்கணும்னா எனக்கு வந்தேரின்னு தமிழ் அதுக்கு பேர் அதாவது இதெல்லாம் வந்தேரி இருக்கு இது சுவாபாவம் இல்லை தூக்கத்துல சுவாபாவிகம் என்னது சரீரம் மனசோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறது தூக்கத்துல சுவா சுவாவமாக இருக்கு இப்ப ஜாகிரத அவஸ்தையில சங்கம் வர்றது சங்கம் வர்ற மாதிரி இருக்கு ஆனால் நம்ம விசாரம் பண்ணினா தெரியும் ஆத்மா அசங்ககா நான் தான் அறியாமையினால சங்கம் வச்சுக்கிறேன் சங்கம்னா தொடர்பு ஓட்டுதல் அறியாமைனால நான் சம்பந்தம் வச்சுக்கிறேன் வாஸ்தவமாக நான் அசங்கமாகத்தான் இருக்கேன் அடுத்ததுனால சொல்கிறார் அனந்த மல சம்ச்லிஷ்டா தேகா புமான் கதம் ஆத்மா அனந்த மல சம்ச்லிஷ்டா அழுக்கு இருக்கிறதுங்கிறார் சம்சிருஷ்டகன்னா என்ன அர்த்தம் நல்லா சேர்ந்திருக்கு ஒரே அழுக்கு மயமா இருக்கு இந்த உடம்பு உடம்பும் அழுக்கு மயமா இருக்கு மனசும் அழுக்கு மயமாக இருக்கிறது அனந்த மல சம்சிருஷ்டகா தேகம் சியாத் இந்த ஆத்மா எப்படி இந்த அழுக்குடையதாக இருக்க முடியும் நான் மாசற்றவன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பலமுறை திரும்பவும் இது வருகிறது மனசில் பதிவு வைக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் சார் ஜோதிர்ஷ் பரப்பிரோயம் கஷம் சார்ஹ க புமா समाख्यातः, யர்ஷ் பர समाख्यातः, அங்கேயே நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கேயேனா எங்கேயே பிருகதாரண்ய உபனிஷத் பிருகதாரண்ய உபனிஷத்திலேயே நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது சம் ஆக்யாத்தா நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது தத்தைவா அப்படின்னு சொன்னால் தத்தைவ பிருகதாரண்ய உபனிஷதி பிருகதாரண்ய உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறது சுயம் ஜோதிர்ஹி பூருஷா பூருஷா அங்கே அசங்கோ ஹயம் புருஷகான்னு ஒரு வாக்கியம் இங்கேயும் பூருஷா ஸ்வயஞ்சியோதி புருஷகா ஏவ பூருஷா என்ன அர்த்தம் தானே பிரகாஷமாக இருக்கிறது அதுவே உணர்வு ஒளி அது எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது அதை எதுவும் பிரகாசப்படுத்த முடியாது நிறைய இது படிச்சுட்டோம் நாம் நான் திரும்ப திரும்ப சொல்லலை ஸ்வயம் ஜியோதின்னா தானே பிரகாசமாக இருக்கிறது அது எதனிடத்திலிருந்தும் தன்னுடைய பிரகாசத்தை இரவல் வாங்கலைன்னு அர்த்தம் கண்ணு காது மூக்கெல்லாம் இரவல் வாங்குகிறது நான் மனதிற்கு ஒளியை தருகிறேன் மனம் கண்ணிற்கும் காதிற்கும் மூக்கிற்கும் நாக்கிற்கும் தோலுக்கும் ஒளியை தருகிறது ஒளினா இந்த ஒளி இல்லை இந்த எளிச்சம் இல்லை விளக்குகிறது நான் மனதை விளக்குகிறேன் மனம் இந்திரியங்களை விளக்குகிறது இந்தியம் உலக பொருள்களை விளக்குகிறது என்னை எதுவும் விளக்குவதில்லை நான் விளக்கமாகவே இருக்கிறேன் விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கற்கு விளக்குடையான் கழல் மேவலுமே இப்படி ஒரு பாட்டு திருமந்திரத்தில் இருக்கு விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி இந்திரியங்கிற விளக்கை பிளந்து ஞானம்ங்கிற விளக்கை ஏற்றி விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி இந்த உள்ளமாகிய விளக்கினில் அறிவாகிய விளக்கை தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி கிளாஸுக்கு ஒரு விடாம வந்துருக்கணும் விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க இந்த ிய விளக்கிலே அந்த மெய்ப்பொருளாகிய விளக்கை விளக்கிக் கொள்ள வல்லவர்களுக்கு விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கற்கு விளக்குடையான் கழல் மேவலுமே அவர்களுக்கு மோக் கிடைக்குமே விளக்குடையான் கழல் மேவலுமே விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கற்கு விளக்குடையான் கடல் மேவலுமே விளக்குடையான் கடல் மேவல் அப்படின்னு சொன்ன ஈஸ்வர பிராப்தி மோக்ஷா அப்படின்னு அர்த்தம் ஆஹ ஸ்வயம் ஜியோதிஹி சஹா அப்புறம் அடுத்த லைன் என்ன சொல்றார் அயம் தேக கடஹா இந்த தேகமோ ஜடம் அறிவில்லாதது என்னால் அறியப்படுவது அது என்ன அறியலை உடலை நான் அறியவில்லை உடல் என்னை அறியவில்லை நான் உடலை அறிகிறேன் உடல் என்ன அறியலை நான் உடலை அறிகிறேன் ஆகையினால அயம் தேகா ஜடஹா பரஸ்பிரகாஷ்யா மற்றொன்றால் விளக்கப்படுவது தனக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆத்மாவால் விளக்கப்படுவது அதாவது தேகத்துக்கெல்லாம் விசேஷம் இது தேகக்ககான் இருக்கு இல்லையா அயம் தேக கஹா அயம் தேக கஹா கதம் புமான் சாத் எப்படி இது ஆத்மாவாக இருக்க முடியும் ஆக முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இந்த நாலு ஸ்லோகத்தில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அதற்கு மேலாக ஒன்றுமில்லை புருஷனுக்கு மேலாக ஒன்றுமில்லை இது கட்டோபனுஷத்தில் கூட இருக்கு இந்திய பராஹ்யா அர்த்தம் மகா மகத பரம் அவ்வக்தம் அவ்வக்தா புருஷ்பர புருஷான் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சாபரா அங்கேயும் புருஷ சப்திருக்கு இவரது கோட் பண்ணல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுனால சொல்றேன் புருஷனை காட்டிலும் வேறொன்றும் இல்லை பரமதி தோகம் அங்கேயும் கீதையில இருக்கு பதினஞ்சாவது அத்தியாயத்துல யெஸ்மாத் பரமதி தோகம் இந்த பரம்னு இருக்கே எஸ்மாத் பரமிதி ஸ்ருத்தியா அப்படின்னு எஸ்மாத் பரம் இது நம்ம சொல்லலாம் நம்ம நிறைய சொல்ல முடியும் எஸ்மாத் பரமதி தோகம் அத்தோஸ்மி லோகே வேதே பிரதித புருஷோத்தமாக ஆக எஸ்மாத் பரம்ங்கிறது நமக்கு அதுவும் ஞாபகத்துக்கு வருது ஆஹா கடோபுருஷத்துலேயும் இந்த கருத்து இருக்கு மகாநாராயண புருஷத்துலையும் இருக்கு கீதையிலையும் பதினஞ்சாம் அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் வருகிறது ஆகா இதெல்லாம் வேதம் சொல்லி இருக்கிற போது நீ எப்படி மறுக்க முடியும் வேதமே புருஷ சூக்தம் சொல்லியிருக்கப்பா அதெல்லாம் கொட்டேஷன்ஸ் புருஷ சூக்தன் சொல்லியிருக்கு பிருகதாரண்யத்தில் அசங்கோஷயம் புருஷகான்னு சொல்லியிருக்கு அங்கே ஸ்வயஞ்சியோத்தின்னு சொல்லியிருக்கு ஆக இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கு புருஷகா சர்வஸ்மாத் பரகா அனைத்திற்கும் மேலானவன் புருஷன் புருஷனே அனைத்துமாக இருக்கிறான் புருஷன் ஒட்டாதவனாக இருக்கிறான் அசங்கமாக இருக்கிறான் புருஷன் ஸ்வயம்பிரகாசமாக இருக்கிறான் இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிற போது இதுக்கு நேர்மாறான சரீரத்தை எப்படி புருஷன்னு சொல்லுவே நீ புருஷன்னா ஆண் நினச்சிக்காதீங்க இங்க புருஷன்னா ஆத்மானு அர்த்தம் சைதன்யம் நான்னு அர்த்தம் இவ்வளவு தூரம் சாஸ்திரம் புருஷனுடைய லட்சணம் எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது நீ இந்த சரீரத்தை எப்படி புருஷன்னு சொல்ல முடியும் புருஷன்னா இந்த மறந்துடுறாதீங்க ஆத்மா சரீரத்தை போய் புருஷன்னு எப்படி சொல்லுவேன் சரீரத்துக்கு மேலானது இருக்கு நல்ல சரீரம் கெட்ட சரீரம் உயர்ந்த சரீரம் தாழ்ந்த சரீரம் எல்லாம் இதில் இருக்குது தாரதமியம் இருக்குது இந்த சரீரம் எல்லாமாக இருக்க முடியாது இந்த சரீரம் எல்லாமாக இருக்க முடியாது இந்த சரீரம் எத்தனையோ அழுக்கோடு இருக்குது அது மாத்திரம் இல்லை இந்த சரீரம் என்னது ஜடமாக இருக்குது பிரகாஷ்யமாக இருக்குது ஆக இந்த ஆத்மா அனாத்மா லக்ஷணங்கள் எல்லாம் நீங்கள் பெரிய சார்ட்டே போடலாம் உட்காந்து சார்ட்டு போட்டிங்கன்னா எல்லா ஸ்லோகத்துலேயும் இங்கே ஆத்மாவுக்கு லக்ஷணம் என்ன சொல்லப்பட்டது இங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னு பார்த்தா அது அப்படியே மனசுக்குள்ளே சார்ட்டு அங்கே போட்டால் போகாது அந்த சார்ட்டு உள்ளுக்குள்ளே போயிடுதுன்னு சொன்னால் கீதையில் பார்க்குறோம் இல்லையா ஆத்மா லக்ஷணம் அனாத்மா லக்ஷணம்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் படிக்கிறபோது சார்ட்டு போட்டே ரொம்ப இருக்காது கொஞ்சம் தான் சொல்லுவோம் இங்கே நிறைய இருக்குது ஆனால் இங்கே ரிப்பீட்டேஷனும் இருக்குது சொன்னதையே மாற்றி திரும்ப திரும்ப மனசில் பதியறதுக்காக திரும்பவும் சொல்லியிருக்கு ரிப்பீட்டேஷனுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல புனருக்தி பேர் மறுபடியும் சொல்லி இருக்கிறது அதுதான் அடுத்ததுவில நித்யச்ச துங் தேகபாத்தனம் பிரகோபி கர்ம காண்டேனா தேகாத் விலட்சண நித்ய துங்கே தேகபாத்தாத நந்தரம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா கர்ம கூட ஆத்மா தேகத்துக்கு வேறானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்தூ ஆனா ஏன் வச்சுக்கணும் இங்கே ஸ்தூல சரீரத்துக்கு வேறானதாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம வேதாந்தத்துல என்ன சொல்றோம்னா சூக்ம சரீரத்துக்கும் வேறானது ஆத்மான்னு சொல்றோம் அதுதான் வித்தியாசம் ஞான காண்டத்துல சூக்ஷ்ம சரீரத்துக்கும் வேறானதுங்கிறது சொல்லப்படுகிறது கர்ம காண்டத்துல ஸ்தூல சரீரத்துக்கு வேறானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாரு ஆகையினால ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லை கர்ம காண்டத்துலேயே சொல்லிட்டதுனால ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லை வேதத்தில் வேத ஞான காண்டத்தில் சொல்லலை சரீரத்துக்கு ஸ்தூல சரீரத்துக்கு வேறாக ஆத்மா இருக்குதுன்னு கர்மகாண்டத்துலேயே சொல்லியாச்சு நிறைய இருக்குது அதனால்தான் நம்ம வந்து மனித பிறவியினுடைய சிறப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஆக இந்த ஜீவன் ஒருத்தன் இருக்கா உடம்புக்கு வேறாக அவனுக்கு இந்த மனுஷரீரம் ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும் அப்படி மனுஷரீரம் கிடைச்சா அதில் அவன் என்ன பண்ணணும் அர்த்தகாம தர்மத்தில் அர்த்தகாமத்தில் ஈடுபடாமல் தர்மமாக இருந்து பிரயோ நல்ல காரியங்களை பண்ணணும் அவ்வளோதான் தர்மத்தோடு நிறுத்திக்கிறோம் மோட்சத்தை பற்றி பேசுறதில்லை அப்படி மோட்சத்தை பற்றி பேசினா அது ஸ்வர்க்கத்தை சொல்லிடுவாங்க தர்மத்தை பண்ணி மோட்சத்தை அடையிறது எப்படி கர்மகாண்டத்தில் தர்மத்தை பண்ணி மோட்சத்தை அடையிறது மோட்சங்கிறது என்ன தெரியுமோ ஸ்வர்க்கம் சொர்க்கம்னால் என்ன இதை விட அதிகமான போகந்தான் மோக்ஷம் இங்கே இருக்கிற பிக்கல் புடுங்கல் எல்லாம் இருக்காது அங்கே ஒரே ஒரே கிச்சனில் யாராருக்கு என்னென்ன டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படி கற்பனை தான் பண்ண ஏன்னா நடக்காது அங்கே தான் அப்படிலாம் பண்ண முடியும் பிரச்சனையே வராது எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கவே மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க அங்கே பொறாமையே வராது போட்டி இருக்காது ஞாபகம் வச்சு விடுவோம் அங்கே கம்மியாக இருக்குமா ரொம்ப இருக்காது அங்கே பர்சன்டேஜ் கம்மி போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுனால் ஒரு கூட இருக்குமாங்கிறது ஆனால் கொஞ்சம் இருக்குமா அதிகமான இடம்னு சொல்லி வர்ணனை பண்ணுறாங்க இப்போ எதுக்கு சொல்கிறோம் எதுன்னா அவங்களுடைய மதத்தில் அப்படி கர்மகாண்டத்தில் புண்ணியங்களை பண்ணினா இந்த சரீரத்திலேருந்து பிரிஞ்ச உடனே இந்த ஜீவன் வந்து சொர்க்க லோகத்துக்கு போய் இன்னொரு நல்ல சரீரம் நல்ல போக சரீரம் தேவ சரீரத்தை எடுத்து நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம் நிஜமாக ஏதோ அஸ்வினி தேவர்கள்லாம் வைத்தியர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அங்கே வந்து அதெல்லாம் தேவையில்லை எல்லாம் கம்மின்னு அர்த்தம் அப்படிலாம் நிறைய ப்ராப்ளம்லாம் வராது ரொம்பலாம் வராது எல்லாம் சொர்க்கத்தில் நிறைய இருக்கும்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது பிரச்சனைகள் அங்கே முதுமையே இல்லையாமே முதுமே இல்லை அங்கெல்லாம் உடல் உடல் குறைவோட இந்த குறைவோடையெல்லாம் அங்கே பிறக்க மாட்டோம் இப்படி கற்பனையிலையாவது இருப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் கர்மகாண்டேன அப்பி தேஹாத்விலக்ஷண ஆத்மாஹி புரோக்தா அப்பி அங்கே போடணும் புரோக்தேபி புரோக்தோப்பின்னு இங்கே போட்டால் சரி வராது கர்மகாண்டேன அபி கர்மகாண்டத்திலும் கூட தேகாத்விலஷணா ஆத்மாஹி புரோக்தா உடலுக்கு வேறான சொல்லப்பட்டிருக்கிறது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது நன்றாக அது மாத்திரம் இல்லை ஆத்மா எப்படி இருக்கு அடுத்த லைன்ல சொல்ற நித்யஷ நித்யா தத் பலம் புங்கே அதனுடைய பலனை அனுபவிக்கிறதா தத் பலம் புங்கேனா தத் கர்ம பலம் புங்கே அதனுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறது புண்ணிய கர்ம பலம் புங்கே புண்ணிய கர்மஃலம் புண்ணிய கர்மாவை பண்ணினா அதர்மத்தை நரகத்துக்கு போகும் ஆகையினால் தர்மத்தை பண்ணினா இந்த ஜீவன் இந்த சரீரத்திலிருந்து தேக பார்த்தாது அனந்தரம் இந்த உடல் தேக பாத்தம்னா என்ன அர்த்தம் இந்த உடம்பு விழுந்ததற்கு பிறகு தேக பார்த்தாது அனந்தரம் தத் அதனுடைய கர்ம அனுபவிக்கிறது கர்மபலன்னா எல்லாமே சேர்ந்தது புண்ணிய கர்மமாக இருக்கலாம் பாப கர்மமாக இருக்கலாம் அதை அனுபவிக்கிறது ஆனால் ஆத்மா நித்தியகான்னு சொல்லியிருக்கு கர்மகாண்டேனப்பி தேகாத் விலக்ஷணக ஆத்மா புரோக்தா நித்திய நித்தியமானது அதற்கு அழிவு கிடையாது ஆத்மாவுக்கு அழிவு இல்லை என்று உபதேசிக்கப்பட்டிருக்கு கர்மகாண்டத்திலேயே சொல்லியிருக்கப்பா உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குன்னு அப்புறம் நான் வேற சொல்லணுமா அப்படின்னு அர்த்தம் இதுதான் கைமுதிக்க நியாயம் கர்மகாண்டத்திலே சொல்லியிருக்கிற போது இங்கே சொல்ல வேண்டாம் ஸ்தூல சரீரத்துக்கு வேறானது ஆத்மானு சொல்ல வேண்டாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு அது அபியாசம் இருக்குது இந்த சரீரம் ஆத்மா ஆத்மாங்கிற நான்கிறது இந்த ஸ்தூல சரீரங்கிறது மனசில் வந்து என்னது ஒட்டி போன விஷயம் அது மாயையோட மகிமை ஆகையினால அந்த மாயையிலேருந்து விடுவிக்க பார்க்குறோம் விடுபட பார்க்குறோம் விடுவிக்க பார்க்குறோம் வகுப்பில் நடத்தி நடத்தி நடத்தி விடுவிக்க பார்க்குறோம் விடுபட பார்க்குறோம் ஆனாலும் என்ன பண்ணுறது இந்த உடம்போடு தான் நடக்க வேண்டியிருக்கு இந்த உடம்பு நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த உடம்போடு நடக்க வேண்டியிருக்கு உடம்பை குறித்து வருத்தமாகவே இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இளைஞனுக்கு உடம்பு இருக்கிறத பற்றி கவலையே இல்லை எங்கே இருக்கிறவனுக்கு அவனுக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்குது ஆகையினால வந்து அவனுக்கு அதை பற்றி சிந்தனையே இல்லை நாளாக நாளாக நாளாக எல்லா கெட்ட பழக்கமும் சேர்ந்து அப்புறம் அதோட பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறபோது தான் தாங்க முடியறதில்லை நடு வயசு வர்றபோது ஏதோ பேட் ஹேபிட்லாம் பழகிட்டான்னு வச்சுங்க சின்ன வயசில் இளைஞனா இருக்கிற போது கல்லூரிக்கு போகிறபோது பழகிவிட்டான்னா அது அப்போ தெரியாது அப்புறம் கொஞ்சம் பெருசாக நம்ம எல்லா தகராறும் ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் போனால் சின்ன யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்க தான் இருக்காங்க ஆனால் பொதுவாக அப்படி இல்லை பொதுவாக வயசான பிறகு தானே வருது நித்திய தத் ஃபலம் புங்கே தேகபாத்தாதனம் ஸ்லோகத்தை நான் புரிஞ்சுக்கணும் கர்ம காண்டேனி தேகாத்விர்கட்ச ஆத்மாஹி பிரோகஸ்டாக் நித்ய்ச்ச நித்தியமானவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நித்ய பிரோக தேகபாத்தாதனம் தத்ஃபலம் சூங் தே அந்த பலனையும் அனுபவிக்கிறான் என்றும் சொல்லியிருக்கிறது எனவே ஸ்தூலீராத்மா ஸ்தூல சரீரத்துக்கு வேறானது ஆத்மா அப்பனா சூக் சரீரத்தோட சம்பீரம் தான் ஆத்மாவா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டாரு பாருங்க லிங்கம் சானே கம்யுக்தம் விக்காரிச்ச அவசரூபம் ிங்கேயுத்தம் விக்கிச்சூபம் தியப்புமா அநேகசம்யுக்தம் லிங்கம்னா இங்க சூக்மசரீரம்னு அர்த்தம் ஏன் சூக்மசரீரத்துக்கு லிங்கம்னு பேர் வச்சாங்க லிங்கம் லிங்கம்னு சொன்ன ஊகம் லிங்கம்னா லிங்கத்தே அனுமீயத்தே ஆத்மா இது லிங்கம் இதுக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிறதுக்கு இது அடையாளம் மனசுக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிறது மனச வச்சு தெரிஞ்சுக்கிறோம் லிங்கியத்தை அணுமி இதுக்கு இதாவது இதுக்கு பின்னால ஒருத்தன் இருந்து இதை இயக்கணும் கேனோபனிஷத்துல முதல்ல ஒரு கேள்வி கேனோபனிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்கு இந்த உபனிஷத்துல ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா எதனால மனசு எல்லாவற்றையும் விரும்புகிறது கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா எதை விரும்பி மனம் எதனால் தூண்டப்பட்டு மனம் விஷயங்களை விரும்புகிறது இந்த மனசு ஆசைப்படுறது எதனால யாருக்காக ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லி கேனேஷிதம் மனஹா பிரேஷிதம் கேனேஷிதம் பதத்தி பிரேஷித்தம் மனஹா கேன பிராண பிரதம பிரேத்தி யுக்தா எதனால தூண்டப்பட்டு மூச்சு காத்து போயிட்டு போயிட்டு வந்துன்ருக்கு கேனேஷிதாம் வாச்சம் இவமாம் வதந்தி யாரை முன்னிட்டு கொண்டு இந்த பேச்சு நிகழ்கிறது சக்குஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தி இந்த கண்ணையும் காதையும் இயக்குவது எந்த தத்துவம் அப்படின்னு கேள்வி அப்படி கேட்டுக்க அதுக்கு பதில் சொல்றார் அது ஆத்மானு சொல்றார் ஸ்ரோத்திர ஸ்ரோத்தம் மனசோ மன வாச்சோஹ வாச்சம் சவுப்பிராணசிய பிராண சுஷ் சக்ஷ அதிமுச்சீரா அது மனசுக்கு மனசு அது காதுக்கு காது அது கண்ணுக்கு கண்ணு மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு அப்படி சொல்லி ஆத்மாவோட லட்சணங்களை சொல்றார் ஆகா லிங்கம்னு சொன்னா ஆத்மா இதுக்கு வேறாக ஒன்று இருக்குங்கிறத காட்டுறதுக்கு இதுதான் அடையாளம் அதை புரிஞ்சின்ற பிறகு அப்புறம் மனசை நம்ம இது பண்ண போறோம் அதாவது ஏதோ ஒன்று இதை தூண்டுறதுப்பா ஏதோ இதுக்கு பின்னால ஒன்று இருக்கு இவன் செய்ய மாட்டான் இவனுக்கு பின்னால ஒருத்தன் இருக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது இவன் செய்யலை அந்த அம்மா அவங்க வீட்டு அம்மா சொல்லி கொடுத்து செய்யறான் இல்லை சொல்றது உண்டா இல்லையா வாழ்க்கையில் இருக்கா இல்லையா இவனா செய்யறவன் இல்லை எனக்கு தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்தான் இப்பதான் இப்படிலாம் வந்து பேச்செல்லாம் கேட்டு இப்ப இது பண்றான் இதுக்கு முன்னாடி அவன் வந்து அப்படி பண்ணது கிடையாது அப்படின்னா நிறைய விவகாரத்தில் கேள்விப்படுறவன் இப்ப ஏதோ ஒண்ணு அதான் என்னதுன்னா இது லிங்கம் இவன் பேசுறத வச்சு யாரோ தூண்டி இருக்காங்கிறது இது அடையாளம் லிங்கம்னு பேர் குழுன்னு பேர் லிங்கம்னா குழு அதாவது இதற்கு மேலாக ஒரு தத்துவம் இருக்குங்கிறது இதன் மூலம் அனுப இது பண்றோம் லிங்கத்தை அனுமீயத்தே அனேன ஆத்மா இத்தி லிங்கம் சூக்மசரீரத்தின் மூலம் ஆத்மாவானது இருக்கிறது என்பது நம்மால் சாஸ்திரத்தினுடைய துணையோடு ஞாபகம் வச்சுக்கணும் சாஸ்திர துணையோடு தான் வெறுமனா இல்லை அனுமானம் பண்றதில்லை சாஸ்திரத்தோட சகாயத்தோட நாம உரு அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் ஸ்ருதி பிரமாணம் அந்த ஸ்ருதி சம்மத்தை இந்த வார்த்தையை வச்சு கொண்டு நாம பார்க்கிற போது புரிகிறது ஆமா நம்ம என்ன சொல்றோம் இப்போ உடம்பு மனசு இல்லைன்னா நம்ம ஆத்மாவை பத்தி நினைப்போமோ ஆத்மாவாக இருப்போமா ஆத்மாவை பற்றி நினைப்போமா ஆத்மா உடம்பு மனசோட சம்பந்தம் இருக்கிற போது ஆத்மாவை பற்றி நாம் நினைக்கிறோம் உடம்பு மனசோட சம்பந்தம் இல்லாத போது ஆத்மாவை பற்றி நினைப்போமா ஆத்மாவாகவே இருப்போமா அதுதான் கேள்வி ஆத்மாவாகவே இருப்போம் நினைக்க மாட்டோம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம என்னவாக கேவல ஆத்மா இருக்குது மனசு ஒடுங்கிருக்கு அவிதே இருக்குன்னு சொல்லுவோம் நான் ஆனால் தூக்கம் வந்து நல்லா புரியறதுக்கு சௌரியம் அங்கே வந்து கேவல ஆத்மா சன்மாத்திர கரணோபசம்ஹரணதாக அங்கே ஆத்மாவாக மாத்திரம்தான் இருக்கும் இங்கே அனாத்மாவோட சேர்ந்து இருக்கும் ஆனால் நம்ம இங்கே அனாத்மாவோட சேர்ந்து இருக்கிற போதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அனாத்மாவுக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ ரெண்டு கையிலையும் வெளிச்சம் படுகிறது நடுவில் வெளிச்சம் இல்லை கை இருந்தால் தான் வெளிச்சம் தெரியும் அனுபவிக்கப்படும் கை இல்லைன்னா வெளிச்சம் ஃபீல் பண்ண முடியாது அது மாதிரி உடம்பு மனசு இருந்தால் தான் நம்மளை வந்து நான் இருக்கேங்கிறத நினைக்க முடியும் உடம்பு மனசு இல்லைன்னா நான் இருக்கேங்கிறத நினைக்க முடியாது நான் இருக்கேங்கிறத நினைக்க முடியாதுங்கிறதுனால நான் இல்லாமல் மாட்டேன் நான் இருக்கிறேன் என்பதை நினைக்க முடியாததால் நான் இல்லாமல் போய்விட மாட்டேன் ஆழ்ந்த உறக்கத்துல நான் இருக்கிறேன் என்பதை நினைக்க முடியாததால் நான் இல்லாமல் போவதில்லை அதே மாதிரிதான் மரணத்துக்கு பிறகும் நான் இல்லாமல் போவதில்லை இதை வச்சு இதையும் புரிஞ்சுக்கணும் இந்த உடம்ப இந்த சூக்ம சரீரத்துக்கும் வத்திரிகமாக இருக்குங்கிறது சொல்ற பாருங்க லிங்கம் செ அநேக சம்யுக்தம் சொல்ல போனா மனசில் என்ன இருக்குன்னு நம்மளாக்கு நேரடியாக தெரியுமா சொல்லுங்க இங்கே ஒரு ஆச்சாரியர் இந்த ஒரு வியாக்கியானக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறார் மனசு பரோக்ஷங்கிறார் மனசு பரோட்சம் ஆத்மா பரோக்ஷங்கிறார் ஏன்னா மனசில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு சரியா தெரியாது நம்ம கிட்ட என்னெல்லாம் நல்ல குணம் கெட்ட குணம் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்குன்னு கரெக்டாக சொல்லிட முடியுமா நமக்கே தெரியாது ஏதோ இந்த நேரம் இந்த எண்ணம் வர்றதுன்னு சொல்லுவோமே தவிர ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் நம்மளால சொல்லிட முடியுமா ஆகையினால மனசையே பரோக்ஷங்கிறார் லிங்கம் தற்போக்ஷாதி தர்ம விசிஷ்டம் ஆனால் நான்கிறது அபரோக்ஷமாக இருக்கு அயம் நித்திய அபரோக்ஷஸ்வபாவான் கதம் சியா சாத் ந கதஞ்சிது ஆஹா இந்த சா இருக்கு பாருங்க சம்யுக்தம் சாங்கிறது காரண சரீரத்தையும் சேர்த்துக்கிறது லிங்கம் சம்யுக்தம் அதாவது அநேக சம்யுக்தம்னா அநேக ஸ்தூல சரீர சம்யுக்தம் அநேக சம்யுக்தம்னா என்ன அர்த்தம் நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க லிங்கம்ங்கிறது என்னது சூக்ம சரீரம் லிங்க சரீரம்னு பேரு சூக்ம சரீரத்துக்கு ஒரு பேரு லிங்க சரீரம் ஏன் அதுக்கு லிங்க சரீரம்னா என்னன்னா ஆத்மாவை புரிந்து இது துணை புரிவதால் ஆத்மாவை புரிந்து லிங்க சரீரம் துணை புரிவதால் அது அது இல்லைன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இங்க கிளாஸ்ல வகுப்புல பாடத்துல நம்ம உட்கார்ந்து விசாரம் பண்றப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சூக்ம சரீரம் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபத்தை புரிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த சரீரத்துக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற தன்மைகளெல்லாம் நம்மால் நேரடியாக அறிய முடியாததாக இருக்கிறது சரியா சொல்ல தெரிகிறது இல்லையா சில விஷயங்களை எனக்கு புரியறது சொல்ல முடியலன்னுலாம் சொல்கிறோம் இல்லையா ஏன் நான் தகராறு இருக்கு அப்போ அந்த ஆத்மா அது வந்து நான்கிறதுல குழப்பம் இல்லை அநேக சம்யுக்தம் இல்லை இது ஏகப்பட்ட விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு சூக்மசரீரம் ஆத்மா எதோடையும் சம்பந்தப்படாததுனால அது தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு சரீரமும் காரண சரீரமும் சேர்ந்து என்னன்னா அநேக சம்யுக்தம் அநேக சம்யுக்தம்னா அநேக ஸ்தூல சரீர சம்பந்த யுக்தம் நானா ஸ்தூல சரீர சம்பந்த யுக்தம் இல்லாட்டி அந்த அநே அநேக சம்யுக்துறது கண் காது மூக்கு நாக்கு தோல் ஏகப்பட்ட உலக விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு லிங்க சரீரம் இந்திரியங்களோடையும் இந்திரிய விஷயங்களோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு இந்திரிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ம் சொல்ல முடியுமா இந்திரியங்களோடையும் இந்திரிய விஷயங்களோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு சென்ஸ் ஆர்கன்ஸோடையும் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோடையும் ரொம்ப கனெக்டடாக இருக்குது அநேக சம்யுக்தம் பல சரீரங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்று ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னது இந்திரியங்களுடனும் இந்திரிய விஷயங்களுடனும் அனந்த கோடி இந்திரிய விஷயங்களுடனும் சம்பந்தப்பட்டிருக்கிறது பாம்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன் உங்க அனுபவம் உங்க வாழ்க்கையில பாம்புட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் நீங்க சொல்லுவீங்க ஒரு ஒருத்தர் சொன்னா இங்க ஒரு பாம்பு புராணமே எழுதிவிடலாம் அப்போ ஆளாளுக்கும் பாம்பை பார்த்தது பாம்போட அனுபவங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்லலாம் அது இருந்தால் என்ன தெரியுது அநேக நானா சம்யுக்தம் அநேக சம்யுக்தம் சலம் சலம்னா என்ன அசைகிறது சலம்னா ஒரு ஒரு இடத்துல நிற்க இங்கிருந்து அங்கே இருக்கும் இப்போ நான் இந்த ஸ்லோகம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா இன்னும் நாலு ஸ்லோகம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க நான் இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சிருந்து நான் கொஞ்சம் இழுத்து அடிக்கிறேன்னு வச்சுப்போமே ஆ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க பாரு சுவாமிஜி ரொம்ப போர் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேறே நீங்கள் இப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க இடையில இப்படி என்ன பார்ப்பீங்க அப்படி பார்க்க விடுறதில்லை நான் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ரொம்ப நேரம் நான் ஒரு ஸ்லோகத்திலே உட்காந்து நான் வந்து அதை அதை விளக்குன்னு சொல்லிகிட்டு பரவாயில்லை அதை விட்டுட்டு நான் வேறு எதாவது இருந்தேன்னா உங்களுக்கு இப்படியே கொஞ்சம் பார்த்துட்டுக்கணும்னு தோணும் ஏன்னா சுவாமிஜி இந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்லேருந்து வரட்டும் அப்படி தோணுமா தோணாதா அதுதான் சலம் சலம்னால் என்ன அர்த்தம்னா நம்ம போர் அடித்தா கூட கேட்கறதுக்கு பொறுமையாக இருக்க முடியுமா ரொம்ப கடிக்க முடியுமா முடியாதான்னு எனக்கும் தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் கேட்க முடியுமா சலம்னு சொன்னால் மனசு ஒரு விஷயத்தில் இருக்காது அதுவும் ஒரு மணி நேரம் க்ளாஸ் வச்சுருக்கோம் ஒன்றரை மணி சலம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால தான் ஒரு மணி நேரத்தோடு நிறுத்திக்கிறோம் அதுவும் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்து ரொம்ப எடுத்தோன்னு கூட ஏதாவது பாஷ்ய கிளாஸுனா எடுத்தால் ஒரு ஒரு பதம் புரியறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடும் ஒரு பதம் ஒரு பதார்த்தம் ஒரு வாக்கியார்த்தம் புரியறதுக்குள்ளே டைம் போயிடும் அதனால மனசு என்ன ஆகும்னா அப்படியே சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு சலம்ங்கிற லிங்கத்தோட லட்சணம் லிங்கம் சனேகசம்யுக்தம் சலம் சலம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் காரண சரீரம் இல்லை சூக்ம சரீரம் சலம் திருஷ்யம் திருஷ்யம்னு சொன்னா காணப்படுவது சார் சொல்றேன் இல்லையா என் மனசு இப்படி இருக்கு என் மனசு அப்படி இருக்குன்னு சொல்றோம் என் மனசை முழுக்க என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலங்கிறோம் எப்படி என் மனசை என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல எனக்கு மனசுதான் ப்ராப்ளமா இருக்கு இதோட இத கட்டின்று அழ இந்த மனசை கட்டின்னு நான் அழவேண்டி கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த மனசை வச்சுக்கவும் முடியல மனசை தள்ளி போடவும் முடியல அதனால என்ன பண்ற தியானத்துல வந்து அந்த மனச அப்படியே ஸ்டில் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசை நிறுத்த பாக்குறாராம் அது நிற்காது மனசை நிறுத்துறேன்னு சொல்றதும் நாய் வாழ நிமித்தரைங்கிறதும் அதோட சுவாவம் அப்படிதான் இருக்கும் ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளே விழாமல் சொல்றாங்க ஒன்றும் மனசு கொஞ்சம் ஒடுங்கும் சம்யமம் பண்ணலாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கலாம் அது இப்படியே நாய் வேலை இப்படி பிடிச்சுட்டே இருந்தோம் இங்கே நின்றுட்டு இருக்கும் இல்லையா நாய் வேலை இப்படி பிடிச்சுட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கும் விட்டிங்கண்ணே போய்டும் அப்படி வேணால் பண்ணலாமே தவிர முடியவே முடியாது இல்லை இருபத்தி மணி நேரம் எப்போ பார்த்தாலும் முடியுமாண்ணா முடியாது ஏதோ தியான நேரத்தில் பண்ணலாம் கொஞ்ச நேரம் ஒடிஞ்சு இருக்கும் அதை வேணால் கொஞ்சம் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அது அதோட ஸ்வபாவங்கிறார் சஞ்சலம் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவதம் தஸ்யாகம் நிகிரஹம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம் பகவான் சொல்கிறார் அபியாசேனது கவுந்தேன வைராக்கியேனச்ச கிருஹ்யத்தை வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் அதை சரி பண்ணலாம் ஓரளவுக்குன்னு வச்சுக்கணும் ரொம்ப கிடையாது ஓரளவுக்கு அதை இது பண்ண முடியும் அதுக்கப்புறம் அதை நாம் மதிக்க போறது இல்லை மனசு இங்கே வந்து அதோட லட்சணம் சொல்றார் சலம் லிங்க ஷரீரம் அநேக சம்யுக்தம் லிங்க ஷரீரம் சலம் லிங்க ஷரீரம் திருஷ்யம் லிங்க ஷரீரம் திருஷ்யம்னா என்ன அர்த்தம் ஆப்ஜெக்டிஃபையபிள் இங்கிலீஷ்ல சொன்னா அப்படி ஆப்ஜெக்டிஃபையபிள்னா என்ன அர்த்தம் அது பாஹ்யமாக பார்க்கப்படுவது அறியப்படுவது திருஷ்யம் எல்லாம் சொல்றோம் இல்லையா என் மனசு இப்போ வந்து இதில் ஒட்டவே மாட்டேங்கிறது ஈடுபடவே மாட்டேங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது வேதாந்தம் கேட்கணும்னு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மனசோட தன்மையை நாம் அறியறோம் மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நூற்று நூற்றுக்கு நூறு தெரியாது ஆனால் மனசு அப்பப்பொழுது வருகிற எண்ணங்களெல்லாம் நம்மால் அறியத்தான் படுகிறது இன்னைக்கு ராத்திரி என்ன நினைப்பேன்னு இப்போ சொல்ல முடியுமா ராத்திரி என்ன நினைப்பேன்னு வேண்டாம் வகுப்பு முடிஞ்சப்பறம் நான் என்ன நினைக்க போறேன்னு இப்ப சொல்ல முடியுமா சொல்ல முடியாது காலம்புற என்னெல்லாம் நினைச்சிங்கன்னு லிஸ்ட் சொல்லுங்க அதுவும் முடியாது இப்ப என்ன நினைக்கிறேங்கறத சொல்ல முடியும் அவ்வளவுதான் அதுவும் சொல்லுவோம் சொல்லக்கூடியதா இருந்தா தான் சொல்லுவோம் எல்லாத்தையுமா சொல்ல முடியும் ஆஹ் திருஷ்யம் திருஷ்யம்னா காணப்படுவது அப்படின்னாரு அதே மாதிரிதான் அஜ்ஞானமும் அறியப்படுவது காரண சரீரத்துல அறியாமைங்கிறது காரணசரீரம்ங்கிறது அஜ்யானந்தான் அக்ஞானமாகிய காரண அஜானம் அறியப்படுவதால் அதனால அதுவும் திருஷ்யம் நீங்கள் என்ன காரணசரீரம் வந்து சலம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிடலாம் ஆனால் வந்து காரணசரீரம் அநேக சம்யுக்தம் சலத்தோட சம்பந்தப்பட்டது ஆனால் அது சலம் அல்ல திருஷ்யம் பார்க்கப்படுவது விக்காரிச்ச விகாரிச்சன அர்த்தம் மாறிக்கொண்டே இருக்கும் சலம்னு சொன்னால் அசைறதுன்னு அர்த்தம் விகாரின்னா மாறுறதுன்னு அர்த்தம் ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட அது மாத்திரம் இல்லை இது கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் சலம்ங்கிறது வந்து ஒரு விகாரின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரு நல்ல மூடு இருக்கும் சில சமயம் சில சமயம் வந்து ராஜசிக்காக இருக்கும் சில சமயம் மந்தமாக இருக்கும் என்ன சொன்னாலும் மனசில் பதியவே பதியாது விகாரி விக்காரின்னா என்ன அர்த்தம் ஏற்றத்தாழ்வு உடையது ஏற்றத்தாழ்வு உடையது சில சமயம் ஒரு ஒரு தன்மை மாற்றங்களை உடையதுன்னு சொன்னாலும் ஏற்றத்தாழ்வு உடையதுன்னு சொன்னாலும் சரிதான் அவ்வியாபகம் அவ்வியாபகம் அவ்வியாபகம்னு என்ன அர்த்தம் அது எல்லா இடத்தையும் வியாபிக்காது அப்பப்ப எதை கொடுக்கிறோமோ அப்பதான் அதைத்தான் வியாபிக்குமே தவிர சர்வ வியாபகம் எல்லாத்தையும் வியாபிக்கிற சக்தி மனசு கிடையாது ஒரு ஒரு விஷயத்தை வியாபிக்குமா இருக்கும் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை வியாபிக்கிற போது இன்னொரு விஷயத்தை வியாபிக்க முடியாது அவ்வியாபகம் நவ்யாபகம் அவ்வியாபகம் அதாவது வரையறைக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம் வரையறைக்கு உட்பட்டது பரிச்சின்ன சுவாவம் வரையறைக்கு உட்பட்டது அப்புறம் அசத்து அசத்துங்கிறது அசத் அசத்ரூபம் அசத்ரூபம்னு சொன்ன அறிவால அழிக்கப்படுவது இருப்பற்றது நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் இருப்பற்றது நான் இல்லைன்னா மனசு இருக்குங்கிறது எப்படி சொல்ல முடியும் ஆத்மா இல்லாமல் மனதின் இருப்பை சொல்ல முடியாது மனம் ஆத்மாவை சார்ந்து இயங்குகிறது ஆத்மாவினுடைய இருப்பை கொண்டுதான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அதற்கென்று தனியாக இருப்பு இல்லை சுய இருப்பற்றது சுய இருப்பற்றதுன்னு போடும் தனி இருப்பற்றது சுய இருப்பற்றது அசத்ரூபம் அது மாத்திரமல்ல தூக்கத்தில் இல்லாததுக்கு சமானமா இருக்குது அசத்ரூபம் இன்னொரு அர்த்தம் அறிவால் அழிக்கப்படுவது அறிவால் அழிக்கப்படுவது நான் ஆத்மா நான் மனமல்ல அப்படின்னு சொல்லிட்டா மனசுக்கு இருப்பே போயிடும் மனசுக்கு இருக்கிற இருப்பு சுய இருப்பே அற்று போயிடும் அறிவால் அழிக்கப்படுவது தத்து தத்து லிங்க சரீரம்னு அர்த்தம் கதம் அயம் புமான் சியாத் அது எப்படி இந்த ஆத்மாவாக இருக்க முடியும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஆஹ் இந்த ஸ்லோகம் சூக்ம சரீரம் ஆத்மா அல்லன்னு சொல்லியிருது இதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் ஸ்தூல சரீரத்தை தான் அதிகமாக சொல்லித்து ஆனால் அங்கேயும் சூஷ்ம சரீரம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஸ்லோகம் தனியாக சூக்ம சரீரம் ஆத்மா இல்லைன்னு சொல்லியிருக்கு கர்மகாண்டத்தில் சூக்ம சரீர சகிதமான ஜீவனை ஆத்மான்னு சொல்லியிருக்கு ஆனால் சூக்ம சரீரத்திலேருந்து விடுபடுறத பற்றி பேசலை இங்கே வேதாந்தத்தில் சூக்ம சரீரத்திலருந்து விடுபட்டனும் காரண சரீரத்திலேருந்து விடுபட்டாதான் முக்தி கர்மகாண்டத்தில் சூக்ம சரீரத்திலேருந்து விடுபடுறதை பற்றியோ காரண சரீரத்திலேருந்து விடுபடுறதை பற்றியோ பேச்சே கிடையாது சரீரத்துக்கு ஏதாவது ஸ்தூல சரீரத்துக்கு வேறானது சூக்ம சரீர சகிதமாக இருக்குங்கிறதெல்லாம் சொல்லினாலும் கூட அங்கே வந்து சூக்ம சரீரத்திலேருந்து விடுதலை கிடையாது ஏன்னா இன்னொரு ஸ்தூல சரீரத்தை தேவலோகத்தில் போய் எடுத்து அனுபவிக்கிறதோடு சரி ஆக இது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும் அடுத்த ஸ்லோகம் ஆச்சேய சர்வாத்மா சர்வரூப சர்வா தீத்தோஹமம்ய ரொம்ப அழகா ஸ்லோகத்தை இந்த இதை டாபிக் இது பண்ணுற இந்த ஆத்மான ஆத்ம விவேகத்தை சொல்லி பூர்த்தி பண்றார் ஏவம் தேகத்வயாத் அந்யா ஆத்மா நீங்க தேகத்ரயாத்ன்னு போட்டினாலும் நல்லது தான் தேகத்வையாத் அந்நா आत्मा。பிராக்கெட்டில் போட்டுக்கலாம் காரணசரீராது வத்திரிக்தா இப்போ சூல சரீரத்தினாலையும் சூக்ம சரீரத்தையும் பிரிச்சிருக்கார் நீங்கள் காரணசரீரத்தையும் சேர்த்துக்கணும் ஏன்னா சான்னு சொன்னதுனால காரணசரீரம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆக தேகத் ஏன்னால் காரணசரீரம் இருந்தும் இல்லாத மாதிரி தெரியுது காரணசரீரத்தை தனியாக சொல்ல முடியல ஏன்னா காரணசரீரத்துக்கு ஒரே தன்மை அஜ்ஞானந்தான் ஒரே இதுதான் அஜ்ஞானத்தை தான் காரணசரீரம்னு சொல்கிறோம் நாம் இதில் நிறைய வேற்றுமைகள் இருக்குது ஸ்தூல சரீரத்தில் நிறைய வேற்றுமைகள் இருக்குது அதனால் காரணசரீரம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது அதை நீங்கள் சேர்த்துக்கணும் தேகத்வையாது அந்நியானா தேகத்ரையாத் அந்நகா ஆத்மா இதற்கு மூன்றுக்கு மூன்று வேறான ஆத்மாவானது புருஷா அதுதான் புருஷன்னு சொல்கிறோம் சரீர அதிர்ஷ்டாதா புருஷகா அதாவது புருஷாக்கு லட்சணம் சொல்லியிருக்கோம் எல்லாவற்றையும் நிறைவு செய்பவர் புருஷன் ஆத்மா புருஷா இன்னொரு வார்த்தை ஈஸ்வரஹா ஆத்மா புருஷகா ஈஸ்வரகா மூணு சப்தங்கள் அர்த்தம் ஒன்று தான் ஆளுபவர் அனைத்தையும் நிறைப்பவர் அனைத்தையும் வியாபிப்பவர் ஆத்மாங்கிறதுக்கு எச்சாப்னோத்தை எச்சாத்தி விஷயணிஹ யாசிய சந்ததோ அமது ஆத் கீர்த்தியே ஆத்ம்து லட்சணம் எது எல்லாவற்றையும் வியாபிக்கிறதோ எது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதோ எது எல்லாவற்றையும் கிரகிக்கிறதோ எது எல்லாவற்றையும் எது எல்லாவற்றையும் வியாபிக்கிறதோ எது எல்லாவற்றையும் கிரகிக்கிறதோ எது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதோ எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு பெயர் ஆத்மா எச்சாப்னோத்தி எதாதே எச்சாத்தி விஷயா நிகாஸ்ய சந்ததோ பாவ தஸ்மாத்மேதி கீர்த்தியதே ஆத்மசப்தத்துக்கு லட்சணம் ஒரு ஸ்லோகமே இருக்கு வேகமா சொல்றேனா எச்சாப்னோத்தி யச்சாப்னோத்தி है। है। संततो यदात्ते तस्मादात्मेति कीर्त அது ஜீவனன் ஆஷ்வரோச்சா விஷய சந்தோவாத் கீர் அடுத்த லாயனுக்கு நாளைக்கா பார்க்கலாம் ஓ ஈஸ்வரோரு மூர் விம்தேகா திணா மூர்த்த அயே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 ஹரி ஓம் ஆதிகருநீ